நாட்டுனை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய பொருட்கள் தீனை அரிசி ஒரு கப் பால் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் முந்திரி தேவையான அளவு துராட்சை தேவையான அளவு இலக்காய்த்தூள் கால் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வந்து தீனை அரிசி கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூணு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடுவோம் இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளத்தை பொடிப்பண்ணி போட்டு தண்ணி முங்குற அளவு ஊற்றி அதை ஸ்டவ் பார்த்து வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் கொதிச்சோடனே டஸ்ட் எல்லாம் அடியில் இறங்கிடும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த வெள்ளக்கரிசில வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த தனி அரிசி வெந்த எடுத்து ஒரு ஸ்டவ் வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பால் எடுத்து அதில் ஊற்றுவோம் ஒரு கப் சொல்லியிருக்கேன் நம்ம கூட வேணும்னாலும் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தினை அரிசியும் அந்த பாலோடு சேர்ந்து மறுபடியும் வேகணும் நல்லா குழைய வேகணும் நல்லா வேக வச்சுட்டு இது வேகட்டும் அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் குழந்ததும் ரெண்டு டேபிள் நெய் ஊற்றிட்டு நெய் உருகினதும் முந்திரி திராட்சியை அதெல்லாம் வறுத்து வச்சிடலாம் இந்த பாலும் இந்த அரிசியெல்லாம் மிக்ஸ் ஆன உடனே தினை அரிசி இந்த வெள்ளைக்கரைசில எடுத்து அதில் ஊற்றுவோம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் கலந்து விடுவோம் இந்த வெள்ளைக்கரிசெல்லாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே இந்த முந்திரி திராட்சையை அதில் கொட்டி நெய்யோடு கொட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா சூப்பா பண்ணி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தினை பாயசம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்